ிருக்கும் இந்த விகாரி புத்தாண்டு அனைவருக்கும் ஏற்றம் தரும் ஆண்டாக மாற்றம் தரும் ஆண்டாக திகழ நற்றினையின் இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றினியின்ூற்றி இருபத்தி இரண்டாவது செய்தி சேவை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் கரிசல்பட்டி விளக்கு பகுதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஒ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தேனியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பக்கத்து ஊரில் குடிநீர் கேட்டு காலிக்கூடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மே மாதம் நடைபெறவுள்ள நான்கு தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று இரண்டு பெண் பயணிகளிடம் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது பழனி முருகன் கோயில் அன்னதான கூடத்தில் கேஸ் கசிந்து தீ ஏற்பட்டது காயமடைந்த சமையலர் முத்துசுவாமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ஜம்மு கா எல்லையில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நடந்து நேற்றுடன் ஆண்டுகள் ஆகிய நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்தமாக ஏழு லட்சம் கோடி வாராக்கடன்களை வங்கிகள் ரத்து செய்துள்ள நிலையில் அவற்றில் எண்பது வாராக்கடன்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரத்து செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது வழக்கு பற்றி தவறான தகவல் தெரிவிக்கும் ராகுல்காந்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம் பி மீனாட்சி லெக்வி வழக்கு தொடர்ந்துள்ளார் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த ஒன்பது பேர் முதல் முறையாக கான்ட்ராக்ட் முறையில் மத்திய அரசின் இணை செயலாளர்கள் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஐந்தாவது தினத்தை முன்னிட்டு சியாட்சின் சண்டையில் உயிரிழந்த வீரர்களின் தைரியத்தை கொண்டாடும் வகையில் நேற்று அவர்களுக்கு பக்தியோடு பாரம்பரிய மரியாதை செலுத்தப்பட்டது கேரளாவைச் சேர்ந்த எழுது வயது ஸ்ரீமன் நாராயணன் கோடையில் தண்ணீர் தேடி அளையும் பறவைகளுக்காக தண்ணீர் சேகரிக்க பத்தாயிரம் மண் பாத்திரங்களை மக்களிடம் வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் வடகொரியா தனது அணு ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் தேக்கநிலை நீடித்து வரும் சூழலில் இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் மூன்றாவது சந்திப்பு நடைபெறலாம் எனவும் எனினும் இது விரைவில் நடைபெற வாய்ப்பில்லை எனவும் அதிபர் தெரிவித்தார் நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இணையாக இந்தியாவுக்கு அங்கீகாரம் வழங்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதல் படம் பிடிக்கப்பட்டுள்ள கருந்துளைக்கு ஹவாய் மொழியில் என பெயரிடப்பட்டுள்ளது உடல் நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த திபெத்திய பௌத்த மத தலைவர் தலாயமா டெல்லி மருத்துவமனையில் வீடு திரும்பினார் இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிட ராஜபக்சேவின் சகோதரர் கொத்தபய ராஜபக்சே தயாராகி வருகிறார் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளித்து வருவது குறித்து மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் அது குறித்து விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படவுள்ளது என்றும் அமெரிக்க எம்பிக்களிடம் அந்நாட்டு அதிபர் ின் நிர்வாக வட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் அந்நிறுவனத்தின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இதையடுத்து இந்த பிரச்சனை குறித்து ஆய்வு உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் சரக்கு விமானம் ஒன்று ஆம்ஸ்டாம் நகரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வாரத்தின் இறுதி வர்த்தக நாளில் இந்திய பங்குச்சந்தைகள் சந்தைகள் உயர்வுடன் முடிவடைந்தன ஐ எம் எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் 7.5 புள்ளி ஐந்து சதவீத ஜிடிபி வளர்ச்சியை இந்தியா பெரும் என்று கணித்திருந்ததை 7.3 புள்ளி குறைத்துள்ளது உணவு மற்றும் உர மானியங்களை குறைக்க இந்தியாவுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக சர்வதேச நிதியம் ஐ தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கால்பந்து கிரிக்க பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்திய உணவுக் கழகத்தின் தென்மண்டல பிரிவு சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகை பெற மே மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் காயத்தால் அவதிப்பட்டு வரும் ஆண்ட்ரிச் நோட்ஜ்கு பதிலாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மேத்யூ கெல்வி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை ஸ்குவாஸ் வீரர் சவுரவ் கோசல் புதிய சாதனை உயரத்தை எட்டியிருக்கிறார் உலக ஸ்குவாஷ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் டாப் டென் இடங்களுக்குள் முன்னேற்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் அரையிறுதியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தோல்வியை தழுவினார் திரைச்செய்திகள் மெர்சன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் விவேக் எழுதிய ஆலப்போரான் தமிழன் பாடல் ஏற்கனவே பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது தற்போது இந்த பாடல் யூ டியூபில் கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது தற்போது ஒரு புதிய ஹாலிவுட் படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார் ஐஸ்வர்யா ராய் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஐஸ்வர்யா ராயின் ஆறாவது ஹாலிவுட் படம் என்பது கூடுதல் தகவல் மணி ரத்னம் இயக்க உள்ள பொன்னியின் செல்வன் படத்தில் கார்த்திக் விக்ரம் ஜெயம் ரவி ஐஸ்வர்யா தராய் நயன்தாராய் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க உள்ளது இந்நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி இப்படத்தில் நடிகர் சத்யராஜும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்